வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஆகஸ்ட் நான்கு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஷாம் பைன் எனப்படும் வைன் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேம்ஸ் ஆற்றின் கீழாக கிரீன்இச் நடை சுரங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி பெல்ஜியத்தின் மீது படையெடுத்தது இதன் பிரிட்டன் ஜெர்மனியின் மீது போரை அறிவித்து உலகப் போரில் முதல் குதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரேக்க தளபதி யோனிஸ் மெட்டாக்சஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தன்னை நாட்டின் தலைவராக அறிவித்தார்